ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நாம் செய்யவேண்டிய கர்மாக்களுடைய முக்கியத்துவத்தையும் விரிவாக பார்த்தோம் அப்படி கர்மாக்களுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப ஸ்ரத்தையாக நாம் பண்ணணும் அதுலேயும் பித்திருக்கர்மாக்கள் இருக்கே ஸ்ராத்தம் முதலிய பித்திருக்கர்மாக்கள் அதை ரொம்ப ஸ்ரத்தையாக நாம் பண்ணணும் அந்த ஸ்ராத்தம் விஷயமாக மேற்கொண்டு நாம் ஸ்ராத்தத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்களுடைய அர்த்தங்களை பார்க்க போகிறோம் வரிசையாக ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஏன்னா நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக நமக்கு பலனை கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு காரணமாக இருக்கிறது மந்திரங்கள் தான் அந்த மந்திரங்கள் சரியான முறையில் சொல்லி பண்ணணும் அந்த மந்திரங்கள் ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் ஸ்ராத்தத்தில் மந்திரங்கள் ரொம்ப குறைச்சல் ஆனால் பலன் ரொம்ப ஜாஸ்தி அந்த அளவுக்கு பலனை கொடுக்கக்கூடியது அந்த மந்திரங்கள் அப்படி நமக்கு மந்திரங்களை எடுத்து வகுத்து கொடுத்துருக்கா நமக்கு மகரிஷிகள் அதில் ஸ்தலசுத்தின்னு நாம் ஸ்ராத்தில ஒரு காரியம் பண்ணுறோம் ஸ்தலசுத்தின்னா இடத்தை சுத்தம் பண்ணுறது அந்த ஸ்தலசுத்திலே நாம் ஒரு மந்திரம் சொல்கிறோம் அபே தவி தவிச்ச சர்பத தோஜே துராநா அதாதிதஞ்சமோ வசானம் ப்ரிவியா அக்ரன்மம் பிதரோலோகமஸ்மீ அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி அந்த இடத்த சுத்தம் பண்ணணும் இந்த மந்திரம் ரொம்ப உயர்ந்த மந்திரம் இந்த மந்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஏ திரஸ்தபுர அநாயே சனூதநா இந்த பூமி இருக்கே இந்த பூமிக்கு அதிபதி யாருன்னா யமன் தான் அதிபதி இந்த பூமிக்கு அபிமானி தேவதா யமன் யமனுடைய சான்நித்தியம் பூமியில் நிறைஞ்சிருக்கு எல்லா இடங்கள்லேயும் நிறைஞ்சிருக்கு இந்த பூமியில் நாம் ஒரு காரியம் பண்ணணுமானால் யமனுடைய அனுமதியோடு தான் நாம் பண்ணணும் அதுதான் பூமியில் ஒரு சின்ன குழி இருந்தால் கூட அந்த குழியில் பிதர் கொடுக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது வேதம் காத்தாஹி பி திருணாம் அப்படின்னு எங்க நாம் குழி பறிச்சாலும் அதாவது பள்ளம் தோண்டினாலும் அந்த பள்ளத்தில் பித்திருக்களுக்குன்னு பாகம் கொடுக்கணும் வேதத்தில் நாம் பண்ணக்கூடிய யாகங்கள்ல யூபம்னு ஒரு மரம் அந்த யூபம்ங்கிற மரத்தை நடுறத்துக்கு ஒரு பள்ளம் தோண்டணும் அந்த பள்ளத்தை தோண்டின உடனே அங்கே பித்திருக்கள் வந்துடுறாள் ஆகையினால்தான் உடனே ஒரு தர்ப்பையும் தீர்த்தமுமாக அந்த பித்திருக்களுக்கு பாகம் கொடுக்குறோம் கொடுத்துட்டும் அந்த மரத்தை நடந்த இடத்துல தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு எங்கள் குழிபரி எங்கே பள்ளம் தோண்டினாலும் அங்கே பித்திருக்கள் வந்துடுறா ஏன்னா யமனுக்கு அதி யமன் பூமிக்கு அதிபதியாக இருக்கிறதுனாலே அதுதான் நாம் பந்தக்கால் முகூர்த்தம் பண்ணினால்கூட பந்தக்காலுக்கு பள்ளம் தோண்டின உடனே அதில் கொஞ்சம் ஜலம் பால் தர்பயை விடுறது தர்பை பால் ஜலம் கலந்த தர்பயை அந்த குழியில் பள்ளத்தில் விட்டுட்டு பிறகு அந்த மரத்தை நடணும் ஏன்னா பிதிருபாகம் கொடுக்குறோம் அதையினால்தான் வெறும்னா அங்கங்கே பள்ளம் தோண்டி வைக்கப்படாதுன்னு சாஸ்திரம் அங்கங்கே வெறும்னா பள்ளம் தோண்டி வைக்கப்படாது ஏன்னா யமனுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும் அதுதான் நாம் அபர காரியங்களில் குழி தர்ப்பணம்னு ஒன்று பண்ணுவாள் குழி தர்ப்பணம்னா என்ன அர்த்தம்னா குழியில் பள்ளக்கூடிய தர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா குழி பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் தர்ப்பணம் பண்ணணும் பித்தர்களுக்கு அது பித்தர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையே கொடுக்கறது ஏன்னா எவனுடைய சாநித்தியம் பூர்ணமாக வந்துடும் அப்படிங்கிறதுனால அதற்கு குழி தர்ப்பணம்னு பேர் கிடச்சிது அப்படி பள்ளம் தோண்டினால் அங்கே பித்தக்கள் வந்துடுறா அப்படிங்கிறதுனால தான் பித்திருக்கர்மாக்கள்லே பள்ளமான இடத்துல பண்ணணும் பல்லம் பறித்து பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது தேவதைகளுக்கு உயர்ந்த இடத்துல பண்ணணும் மேலே பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதனால தான் ஹோமங்கள்லாம் பண்ணினால் மேலே கல்லை அடுக்கி பண்ணணும் பித்தக்களுக்கெல்லாம் பண்ணுற பொழுது பள்ளம் குழிப்பரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் ஹோமம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா அப்படி பூமிக்கு அதிபதி யாருன்னா யமன் அந்த மந்திரம் சொல்கிறது யம யமபுருத்தியர்களை பார்த்து சொல்கிறது யமன் சில பேரை இங்கே நியமிச்சிருக்கான் பூமியில் பாதுகாவலர்களாக அவர்களை பார்த்து சொல்கிறோம் ஏ திரஸ்தபுராணாஹே யமபிருத்தியாக உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ரொம்ப இருக்கிறவர்களான உங்களுக்கு அல்லது புதுசாக வந்தவர்களான உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் ஏ சனூதனாக சமீபத்தில் வந்தவர்கள் அப்படி இருந்தாலும் அவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் அபே இந்த இடத்துலருந்து நீங்கள் நகுந்துக்கணும் வீத நகுந்துக்கிறது மட்டும் இல்லை தள்ளி போயிடணும் தூரமாக போயிடணும் நீங்கள் விசர்பதா விசற்பதா அதாவது உங்களுடைய சாநித்தியமே இங்கே இருக்கப்படாது உங்களுடைய வஸ்துக்கள் எதுவுமே இங்கே இருக்கப்படாது அப்படி எல்லாத்தையும் எடுத்துண்டு இந்த இடத்துலேருந்து நீங்கள் விலகி போயிடணும் ஏன்னா அதாதிதஞ் யமோ வசானம் ப்ரிவியாஹ அக்ரன் நிமம் பிதரோலோகமஸ்மை அதாதிதம் யமா அதாத் பிருத்திவியா இந்த பூமியினுடைய இந்த பிரதேசம் இருக்கே இந்த பிரதேசத்தை யமன் எனக்குன்னு கொடுத்துருக்க அக்ரன் நிமம் பிதரோலோகமஸ்மை இந்த இடத்துல நான் பித்திருக்களுக்காக செய்ய வேண்டிய கர்மாவை நான் செய்ய போ நான் செய்ய போகிறேன் அதற்காக இந்த இடத்தை யமன் எனக்கு கொடுத்துருக்கார் பித்திருக்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா இன்றைக்கி இந்த இடத்துல பண்ணுறதுக்கு ஆகையினாலே நீங்கள் இங்கேருந்து விலகி போயிடணும் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்கிறது அப்படி இந்த மந்திரத்தை சொல்லி தர்பயினால் அந்த இடத்தை சுத்தம் பண்ணணும் தொடச்சிட்டு குத்தணும் கொத்திட்டும் அந்த தர்ப்பய போட்டு ஜலத்தை எடுத்து புரோக்ஷனம் பண்ணணும் இதுதான் ஸ்தலசுத்தின்னு பண்ணுறோம் இந்த மந்திரம் எங்கே படிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மகாக்னி சயனம்னு ஒரு யாகம் அந்த மகாக்னி சயனம்ங்கிற யாகத்தில் அந்த யாகம் பண்ணுறதுக்கான இடத்த சுத்தம் பண்ணுற இடத்துல இந்த மந்திரம் படிச்சிருக்கு படிக்கப்பட்டிருக்கு அந்த மந்திரத்தை நமக்கு மகரிஷிகள் இந்த ஸ்ராத்தத்தில் நமக்கு வச்சுருக்கா இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் மேற்கொண்டு எதற்காக இது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு காட்டுறது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்